நண்பர்களே நேரிப்பாற்று அப்புறம் இப்ப தற்கொலை பண்றது போற பக்கம் ஆகி தற்கொலை கட்டி கும்பிட சொல்லுவீங்க ஒருத்த வந்து சாவ நோக்கி ஸ்ட்ரைட்டா நடந்து போய் வாழ்வன் கையால எந்த ஆயுதமும் உங்களோட இல்லாம நின்று சாவுறான் அது பெரிய தைரியம் நீதான் இறப்பி நரசன் சொல்லி என்ன ஏன் மாத்துறீங்க யாளுக்குட்டி டென்த்து டுவெல்த்ல எல்லாம் சாகுறவன் எதனால சாவுறான் பொது நலத்துக்காகயா சாவுறான் தான் சுத்தி இருக்கிற மக்களுக்காக சாப்பிடறான் அவன் என்னால இனிமேல் வாழ முடியாது இந்த உலகத்தை பேஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொந்த பயத்தினால பயந்து சாப்பிடான் ஹேரி பாட்டர் அப்படியா செத்தான் அவனால் உயிரோடு இரு இருக்க முயற்சி பண்ணியிருக்க முடியாதா நீயே சொல்லு நீ ஒரு இடத்துக்கு போனால் அவனுக்கு நிச்சயமாக சாகு வரும்னு தோணும் நிச்சயமாக சாகு வந்தே தீரும் அந்த இடத்துக்கு போகாமல் தப்பிச்சு போகலான்னு வேற ஒரு வழி இருக்குது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வாழலாம் நீ எந்த வழியை தேர்ந்தெடுப்ப நீயோ நானாக இருந்தால் எந்த வழியை தேர்ந்தெடுப்போம் கண்டிப்பாக ரெண்டாவது வழி தான் தேர்ந்தெடுப்போம் மாமா ம் ஹேரிக்கு இருந்து இல்லை அந்த சாய்ஸு முதல் வழி ஸ்ட்ரெயிட்டாக வாழ்க்கை மட்டும் போய் சாகிறது இன்னொரு வழி ஹாக் ஹாக்வர்க்ஸ் அந்த ஹாக்வர்ட்ஸ் காசுக்குள்ளேயே அந்த பள்ளி கேசல்குள்ளேயே வேறு ஏதாவது வழியாக உள்ள தப்பிச்சு போய் தப்பிக்க ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு வழியில் எந்த உயிராக இருந்தாலும் ரெண்டாவது தான் தேர்ந்தெடுக்கும் ஏன் அவன் முதல் வழியை தேர்ந்தெடுத்தான் புரியலே ம் அங்கே தான் தைரியம் தியாகம் எல்லாம் இருக்குது நம்மளோட இந்த பிப்ரவரி நாலேருந்தே நம்ம சசிகுமர் ஐயா நித்தம் முத்துல ஒன்று படித்தார்ல சுகி சிவத்தோட எது தைரியம் ஆமா பத்து தல இருபது கை வச்சிருந்த ராவணன் அவன் தைரியம் இல்ல எந்த வித ஆயுதமும் ராமன் அவன் முன்னாடி தைரியமா நின்னாரே அதுதான் உண்மையான தைரியம் உண்மையான மனவலிமை ஆயுதங்களால வரது கிடையாது நீ ஆயுதங்களை வச்சுட்டு நிக்கிறன்னா அது உன்னோட பயத்தைதான் காட்டுது அப்படிலாம் சொன்னாரே உம் கரெக்டா அதையத்தான் நானும் சொல்றேன் உன் கையில இருக்கிற ஆயுதங்களை வச்சு என்கிட்ட உன்னோட நிறைய ஆயுதம் இருக்குது அதனால் உன்னை ஜெயிக்க தைரியமாக உங்களை சண்டைக்கு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அது உன் மனசில் இருக்கிற பயத்தை தான் காட்டுது இப்போ பல நாடுகள் நம்மக்கிட்ட மோத பயந்து எக்கச்சக்கமாக அணுகுண்டில் தயச்சிக்கிட்டே இருக்கே அந்த தயாரிப்புக்கு பின்னாடி நம்ம மேலே இருக்கிற பயந்தான் தெரியுது ஏன் தேவையில்லாமல் நம்ம மேலே கோபமாக எரிஞ்சு எரிஞ்சு உள் விழுறானோ அதுவும் அவன் உடம்புல அவன் மனசில் இருக்கிற அந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்கு தான் கோவப்பட்டுட்டே இருப்பான்றது நீ கொஞ்ச நாள் அவங்களோட பழகினா தெரியும் அதையே தான் பலதட சொல்லிக்கிட்டே இந்த ஹேரி பாட்டரோட கதையில் நீ தெல்ல தெளிவாக பலதட படிச்சிருப்பேன் அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு தடவை டிரைவ நல்ல வாய்ப்பு இருந்தது செகண்ட் டாஸ்கில் அதை பற்றி நூறாவது எபிசோடில் பேசியிருந்தோம் அந்த தைரியம் அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தோம் ஹெர்மியானை காப்பாற்றுலன்னு போய் அவன் கடைசியாக அந்த குளத்துலேருந்து வெளியே வந்தான் அப்பவே நான் சொன்னேன் இதுதான் ஹேரி பாட்டருக்கு வாழ்டமோட்டு இருக்கிற சண்டையில் யார் ஜெயிக்க போகிறான்றத காட்டப்போகுதுன்னு தன்னுடைய சொந்த நலனுக்காக இல்லாமல் சுற்றி இருக்கவங்க நலனுக்காகவே பாடுபடுறவன் என்றைக்குமே தன்னை சுற்றி எக்கச்சக்கமான சப்போர்ட்டும் பலமும் இரு கிடைக்கப்பெற்று நிச்சயமாக ஜெயிப்பான் அதை தன்னை திரும்ப திரும்ப சொன்னேன் இன்றைக்கி அவன் விட்டு தப்பிச்சு போய் அதுன்னு நீட்டிக்க வாழ்வை நீட்டிக்க பல வழிகளில் பண்ணிடலாம் ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறனால நமக்கு நல்லதா இல்லையா சுற்றி இருக்கிறவங்களை கெட்டதுன்னு முடிவு பண்ணி நம்ம அதுக்காக எப்படி தைரியமாக எந்த ஆயுதமும் இல்லாமல் நின்னானோ அதுதான் உண்மையான மன சாவை நேரடியாக ஏற்றுக்கணும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து உலகத்துக்கு பிரேஜனம் இல்லை உலகத்துக்கு பிரச்சனை வருது பிரச்சனை தான் வருது நான் செத்த உலகத்துக்கு நன்மைன்னு புரிஞ்சுக்கிட்டா நேராக போய் சாவை விட வாசலில் போய் வாசக்கதவில் போய் நின்று தட்டி அதை ஏற்றுக்கிட்டேன்னா அது மாபெரும் வீரம் கிட்டத்தட்ட நம்ம போர் வீரர்களை எப்படி கொண்டாடுறோம் அவனை தற்கொலையா பண்றாங்க நம்ம ஒட்டுமொத்த நாட்டு நலனுக்காக போராடுறாங்களே அதே மாதிரிதான் இதுவும் இது மாபெரும் தியாகம்மா தியாகம் அதைத்தான் நம்பிள் சொல்லிட்டு இருக்கிறார் சாதாரண மனுஷனே இல்ல இறப்பின் அரசன் நான் திரும்பவும் திரும்ப சொல்றேன் இந்த இரப்பின் கேடயங்களை வச்சு நான் என்ன செஞ்சேன் நீ என்ன செஞ்சே இப்போ கடைசியாக கடைசியில் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு கூட நான் என்றைக்குமே இறப்பின் அரசனா ஆக முடியாதுன்னு எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் புரியலையே ப்ரொஃபஸர் நீ நான் மினிஸ்டரியின் தலைவராக ஆகணும் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆயிருந்தான் இன்னும் நல்லா செயல்பட்டுப்பேன்னு நீ ஆசைப்பட்டியே நீ சொன்னியே அது எவ்வளோ பெரிய தவறுன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் கை ஏன் ரொம்ப கருப்படிச்சு போய் அடிபட்டுக்கு தெரியுமா ஆமாம் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டீங்க ஏன்னா வந்து மோதிரத்தை போட்டுக்கிட்டேன் அந்த வாழ்மோட்டோட அந்த இறப்பின் ரெண்டாவது அந்த இறப் மீட்டு கொண்டு வரும் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் அதை நான் அந்த கேவ்லேருந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள உன்னோட ஆன்மா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் அந்த மோதிரத்தை அந்த பிலாசபர் ஸ்டோன் அவன் மோதிரமாக மாற்றி வச்சிருந்தான் பைத்தியக்காரன் அவனுக்கு இறப்பின் கேடயங்கள் முக்கியம் இல்லை தோக்கடிக்கிறதுக்கு அந்த எல்லாரையும் எல்லாரையும் தோற்கடிக்கும் என்று நம்பப்படுகின்ற அந்த மந்திரக்கோள் மூத்த மந்திரக்கோள் மட்டும்தான் வேணும் எதனால் உன்னோட மந்திரக்கோள் அன்னைக்கு அந்த அவனோட தந்தையின் சுடுகாட்டில் உன்னை வென்றுச்சுன்னவன் ஏற்றுக்க அதை கற்றுக்க தயாராகவே இல்லை ஏன்னா அன்னைக்கு உன்னோட வலிமை உன்னுடைய தைரியம் தான் ஒன்றை அன்னைக்கு ஜெயிக்கி வச்சதுன்றத ஏற்றுக்கிற மனம் அவனுக்கு இல்லை அதனால் பைத்தியக்கார மாதிரி மூத்த மந்தர் கூட தேடி போயிட்டான் அன்னைக்கே அதை உணர்ந்துருந்தா அவன் என்றைக்கோ உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோம் அதையெல்லாம் உணர்ந்துருந்தா அவன் என்னைக்கோ வாழ்ந்த மோட்ட ஆகாமல் நல்லவனாக இருந்திருப்பான் அதோ இந்த மோதிரத்தை நான் ஏன் கையில் போட்டேன் தெரியுமா அவனை மாதிரி தான் நானும் பைத்தியக்காரேன் முதல்ல மூத்த மந்தர் கூட நான் வச்சிருந்தேன் ஆனால் அது எந்ததுதான் என்னால் வெளியே சொல்லிக்க முடியாது ஏன்னா எனக்கு பல எதிரிகள் வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் என்னோட அதுவும் உன்னிடந்த மாயப்பூர்வைய உன் அப்பாட்டந்து ஒரு கியூரியாசிட்டிக்காதான் வாங்கி வச்சிருந்தேன் அது எப்படி செயல்படுது இவ்வளவுனால எப்படி கிட்டா கெடாம இருக்குன்னு அதே மாதிரி இந்த இறந்தவர்களோட இறந்தவர்களை மீட்டு கொண்டு வரும் இந்த ஸ்டோன் மோதரம்மா மாறும்போது எனக்கு என்ன தோணிச்சு தெரியுமா நான் உடனே இந்த மோதரை தணிச்சுக்கிட்டா என் தங்கை அறியானா உடனே பார்க்க போறேன் அவ கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் நான் செஞ்ச தவறலா என்னைய குடும்பத்துக்கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன்னு ஆசையா தோணுச்சாரு அதனால அந்த மோதிரத்தை கையில போட்டுக்கிட்டே உயிருக்கு நானே ஆபத்தை உண்டாக்கிட்டேன் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தினாரு என் உயிர் கொஞ்ச நாள் நீட்டிக்க வழி செஞ்சாரு ஆனா இதே மோதரத்தை இதே கல்லை யூஸ் பண்ணி இறந்தவர்களை கொண்டு வரும் இந்த கல் ஆனா அந்த மோதிரத்தை யூஸ் பண்ணி நீ என்ன செஞ்ச உன்னுடைய அப்பா அம்மாவை பக்கத்துல வர வச்சு சாவ நோக்கி நடந்து செல்லும் தைரியத்தை உருவாக்கிட்ட நான் செத்து போனவங்களையும் நிம்மதியை விடாம அவங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து மன்னிப்பு கிட்ட அவங்கள பத்து பக்கத்துல வச்சுக்கணும் என் வாழ்க்கை எங்கே நீட்டிச்சுட்டே இருக்கணும்னு நான் நினைச்சேன் இதுல இருந்தே தெரியல ஹாரி நீ எவ்வளவு பெரிய ஆள் நான் எவ்வளவு சிறிய ஆள் ஹாரிக்கு இப்பதா ஒவ்வொன்னா புரியுது அவன் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது டம்புள்டர் அந்த மிரர் ஆஃப் ஏரைஸ்ல என்ன பார்த்தாருன்னு தான் ஒரு தனக்கு யாரோ சாக்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த மிரர் ஆஃப் ஏரைஸ்ல பாக்குறாரு ஆசையை பிரதிபலிக்கும் கண்ணாடியில் தெரியுதுன்னு சொன்னார் அது பொய் ஹேரிக்கு அப்புறந்தே தோணுச்சு ஹேரிக்கு எப்படி தன்னோட குடும்பம் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சுதோ அதே மாதிரி டம்புள் இருக்கு தன்னுடைய தங்கை தெரிஞ்சிருப்பா அதனால்தான் அவரோட முகத்தில் அப்படி ஒரு வேதனை அன்னைக்கு குடி குடியேறியிருக்கு தன்னை டம்புள் எவ்வளோ கேவலமாக தன்னைத்தானே அவர் பேசிக்கிட்டாலும் ஹேரிக்கு செவர ஸ்னேர்ஸோட உன்னதமான குணம் எப்படி புரிஞ்சதோ அதே மாதிரி டம்புளரோட வாழ்க்கையில் அவரோட வழி வேதனை அதையெல்லாம் கடந்து வந்து அவர் எவ்வளோ நல்லவராக மாறியிருக்காரு அவர் எப்படி பிறருக்காக தான் உயிரே கொடுக்கும் நிலைக்கு தன்னைத்தானே எப்படி மாத்திக்கிட்டான் ஆரிக்கு புரியுது அப்படியே தம்பிடர் கையை கை கோபி நிற்கிறார் ஹரி இதெல்லாம் செய்யாத இறந்தவர்களை எண்ணி கவலைப்படாத உனக்காக அங்க வெளியே இன்னும் பல பேர் காத்திருக்கலாங்க நீ இன்னும் உலகத்தை ரட்சிக்க வேண்டியிருக்கு நீ திரும்பி போனா ஒருவேளை அவனை அழிக்கிறதுக்கு திரும்பவும் நல்ல சந்தப்பம் கிடைக்கல ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் என்னுடைய முடிவை எடுத்துறேன் ஆனா செவரஸ்னேஸ் பாவம்ல உங்க திட்டம் அவனுக்கு எதிராக பேக் ஃபைர் ஆயிருச்சுல அந்த உங்களோட கொலை சொல்லி செவரஸ்னேஸ் கட்டளை இட்டீங்க அதே அவன் செஞ்சான் ஆனா அதே காரணத்தால அவனோட மரணம் நிகழும் நீங்க எதிர்பார்க்கல அந்த திட்டம் நிச்சயமா பேக் பயர் ஆயிடுச்சு ஹாரி அதுக்கே இவர் சிரிக்கிறாரு முடிவெடுத்துட்ட சீக்கிரம் கிளம்பு ஹாரி தன்னோட முடிவு எடுத்துட்டு அப்படியே கிளம்பலான் முடிவு பண்ணிட்டான் அப்படி அந்த அறை முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகமூட்டமா மறைய ஆரம்பிக்கிறது ப்ரொஃபசர் டெம்புடர் ஒரே ஒரு சந்தேகம் இது உண்மையிலே நடக்குதா இல்லையா என் தலைக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற கற்பனையா இது நிச்சயமா ஓ மனசுக்குள்ள உருவாக்குற உருவாகின கற்பனைதா ஆனா இதில் பேசப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிஜம் தமிழ் சொல்ல சொல்ல அப்படியே அந்த புகை அப்படியே கலையுது ஹேரி திரும்பவும் கீழே அப்படியே படுத்திருக்கிறான் அவன் அப்படியே அவன் மூக்குல காட்டோட வாசனை தெரியுது அங்கேயே விழுந்து கிடக்கிறான் என்ன எல்லாம் ரொம்ப பதறாங்க நான் செத்துட்டு நல்லா சந்தோஷம் என்ன நடக்குதாங்க அப்படியே ஹேரியிலே செத்த மாதிரியே கிடக்கும் கிடந்துட்டு கண்ணை மட்டும் தலைக்கி பாக்கிறான் தன்னை யாருமே பார்க்கல நேரிக்கு தெரியுது அப்படி இருக்கான் எல்லாரும் வாழ் மட்டும் இடத்தை சுத்தி நிக்கிறாங்க அவனும் அவனுக்கு என்னாச்சு அவன் கீழே விழுந்துட்டானா எனக்கு எந்த உதவி தேவை எனக்கு எந்த தெரியும் இன்னும் வாழ்டம்போட் கடுப்பில் கத்திட்டு எந்திக்கிறான் ஹேரி அப்படியே அவன் மனசுல அப்படியே ஒரு கற்பனை தெரியுது பெல்லாட்ரிக்ஸ் வாழ்டம்போட் கீழே விழுந்தனால கை கொடுத்த அவளை அவரை தூக்கு வந்திருக்கா அவனுக்கு வழக்கமாக இருக்கிற அந்த தன்மான உணர்ச்சி அவளை தடுக்குது அவளை கேவலமா திட்டி அணிச்சு எனக்கு எந்திக்க தெரியும் சொல்லி அப்ப நம்ம அவனும் மயக்கத்தில் இருந்தானா அப்ப நம்ம கனவுல டம்பள கூட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஜீவன் கத்துக்கிட்டே இருந்தது பயத்துல அது செத்துட்டால அப்படின்னு வாழ்ந்த முட்டந்து வார்த்தை வர்றத ஹேரியை பத்தி கே யோசிட்டு இருக்கும்போதே செத்து தான் நினைக்கிறேன் மாஸ்டர் செக் பண்ணணும் திடீர் மந்திரக்குள்ள சுழட்டணும்னு யாரையோ போய் தாக்கிருச்சு பயங்கரமா ஒரு சத்தம் போய் செக் பண்ணுவான் யாரோ ஒரு பெண்மணி கத்திக்கிட்டே வந்து பயத்துல வழியில கதறிக்கிட்டே வரா என்ன மிருதுமான கைகள் என்ன பாசமா இந்த கை என்ன தொடுது ஒரு கை வந்து அவனை செக் பண்ணதை செத்துட்டாள இல்லையான அப்படியே அவன் அப்படியே கவுந்து கிடக்கிறான் அவன் பாக்கெட்டில் நெஞ்சில் அப்படியே மந்திரக்குள்ள அவன் நெஞ்சு அழுத்திகிட்டு இருக்கு தரையோட தரையாக இருக்குது வயிறில் அப்படியே குஷன் மாதிரி ஏதோ தெரியுது ஆ இன்னும் அந்த மாயப்பூர்வை என் சட்டக்குள்ளே தான் இருக்குது அவன் அப்படியே கீழே உடம்புக்குள்ள அப்படியே தரையோட தரையாக கையை விட்டு தான் கழுத்தில் அப்படியே கையை விட்டு பார்க்குறான் ஆ இதே என் துடிக்கிறது அவளுக்கு தெரியுமே நான் செத்த மாதிரி அசையாமல் கிடந்தாலும் இதே துழிப்பெண்ணை அப்படி நிறுத்த முடியும் அவ பாத்து அப்படியே ஹாரியோட காதுல கேக்குறா இருக்கானா தயவு செய்து இது மேல்பாயோட அம்மா அவங்களுக்கு வாழ்டமோட் ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியம் இல்ல தான் தன்னுடைய மகன் உயிரோட கிடைக்காதான் முக்கியம் அவங்க அப்பாவா தானே வாழ்டம்போட்டை சொல்லிட்டு இருந்தார் சத்தியின் சண்டையை நிறுத்துங்க என் பையன் உள்ள மாட்டிட்டு ஆ அவன் உயிரோட காப்பாடினது எனக்கு எப்படி உதவி செய்து இப்ப நான் அப்ப இப்படி எனக்கு இப்படி ஒரு உதவி பிரதி பிரதி உபகாரம் இந்த சமயத்துல எனக்கு எப்படி கிடைக்கும்னு யோசிக்கவே இல்லையே அவன் ஆமா அப்படின்னு ஹாரி பதில் சொல்றான் மாஸ்டர் எல்லாம் செட்டி ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க ஹாரிக்கு அப்படியே ஷாக்ல தெரியுது இப்போ அவன் செத்துட்டான் சாகலைன்னு சொன்னான் இவனொன்னும் கொலை பண்ணுற முயற்சியில் இன்னும் கேசல்குள்ளே போகாமல் இருப்பாங்க இவன் இன்னும் கொலை பண்ண வாழ்டம் மோட்டை இன்னும் முயற்சி பண்ணான் என்னாகுமோ ஏதாகுமோ இன்னும் கேசல்குள்ளே போகிறது இன்னும் டிலே ஆகும் தன் பையனை பார்க்கறது இன்னும் தாமதமாகுமோன்னு பயத்தில் டேக்கோ மேல்ஃபைடு அம்மா பொய்யை சொல்லிட்டாங்க ஹேரிகிட்ட கேட்டுட்டு அவன் செத்துட்டான்னு புரிஞ்சிட்டா ஸ்ட்ரைட்டாக வாழ்ட மட்டும் உள்ளே போவான் உள்ளே இருக்கவங்கள சரணடைஞ்சிருவாங்க தன் பையனை கிடச்சிருவான் அப்படின்ற தான் சொல்லிட்டானும் அது ஹேரிக்கு சாதகமா பயன்படுது வெரி குட் வெரி குட் ஆனா நான் செத்துட்டேன்னா இல்லையான்றது இவனே வந்து செக் பண்ண ஏன் பயப்படுறான் கீழே உழுந்து கிடக்குறேன் ஆயுதமே எல்லாம் வந்து நிற்கிறேன் அப்ப கூட என் முன்னாடி நின்னு என்ன நேரடியா வந்து செக் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பயமா பயன்தான் கோழி நேரி நினைச்சுட்டு இருக்கான் பாருங்க எப்படி உழுந்து கிடக்கிறான் பாருங்க வெட்டி பய சில்ற பய அடுத்தவங்களை நம்பி வாழ்ந்த நாய் அவங்க காலை பிடிச்ச அவங்க காலுக்கு பின்னாடிய நின்ன நாய் அப்படி ஹேரி பாட்டுற பாக்குறான் இப்ப பாருங்க செத்தவை எப்படி அவங்களை சண்டை போடுறான்னு ஹேரிக்கு என்ன வரப்போதுன்னு தெரியுது அதை நிச்சயமா எதிர்கொள்ளணும் என் உடம்பு செத்த உடம்பா தானே இதை சும்பாட மாட்டான் எதிர்கொள்றக்கா மனசை தயார்படுத்துறான் வதைபடு ஹேரியோட உடம்பு தூக்கப்பட்டது தூக்கி தூக்கி எரியப்பட்டது ஆனா முந்தி அவனை சித்திரவதை படுத்துருக்கா இந்த சாபத்தை ஏகும்போது எப்படியான துன்புறுத்திச்சோம் அது மாதிரி துன்புறுத்துல நம்ம மன வலிமையால இந்த சாபத்தை கூட சர்வசாதாரமா எதிர்கொள்ள முடியுமா இவ்வளவு நாள பயந்து பயந்து இருந்தனால்தான் இது பயங்கரமாய உடம்புல வழியை உண்டாக்கிச்சா அப்படி ஹேரி இருக்கான் அவன் உடம்பு தூக்கி தூக்கி போட்டதே தவிர ஏதோ பறந்து பறந்து உயர்ந்த மாதிரி உணர்வுதான் இருந்ததே அவன் உடம்புல எந்த வழியும் உண்டாக்கல என்ன மனத்தாளால தயாரா இருந்தான் வாழ்ந்த மட்டும் சந்தோஷமான மூட்லதான் இந்த மந்திரத்தை உபயோகிச்சான் சி பாருங்க அவனால என்ன கிழிக்க முடிஞ்சது இந்த வீர தீர சூரரோட பணத்தை தூக்கிட்டு போடும் அந்த பணம் தெள்ள தெளிவா பள்ளியில உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் தூக்கிட்டு போடார ஹேக்ட்டை பார்த்து சொன்னே ஹேக் சுத்தி இருக்கிற கயிறெல்லாம் ஆவது மந்த அசச்சோடே ஹேக்ரிட் மாய சக்தியால தள்ளப்பட்டு போறான் ஹேரிய ஹேக்ரிட் தூக்குறாரு கையில் எப்படி விசாலமா தெரியலாம் அப்படின்னு ஹேக்ரிட்டை நடக்க வச்சுட்டு பக்கத்திலே நெட்டீச்சர் எல்லாம் சூழ்ந்து நடக்கிறாங்க வாழ்ட மோட்டும் பக்கத்துல நடக்கிறான் ஹேரி அப்படியே கண்ணை மூடிட்டு செத்த மாதிரியே வாயை எப்படி பொழந்து வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பொழந்து வச்சிருக்கான் அப்படியே ஹேரி பார்க்குறான் வாழ்டமோட்டோட பக்கத்துலேயே பாம்பு அந்த நாகினி கூண்டுலேருந்து வெளியே வந்திருக்கு ஹேரி செத்த சந்தோஷத்துல நாகினியை கூண்டுலேருந்து விரும்பிச்சுட்டான் வாழ்டமோட் அதை கொல்லலாமா மந்திரக்குலை எடுக்கலாமான்னு ஹேரி யோசிக்கிறான் ஆஹ் சுத்தி எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்களே மந்திரக்குலை எடுக்க வாய்ப்பே இல்லை என்ன பண்றது ே பாட்டு தங்கமே அப்பாவும் அம்மாவும் செத்து கிடந்த வீட்டுல இருந்து ஒண்ணா இப்படிதான் தூக்கிட்டு வந்த இப்படியே பணமாயி ஒண்ணனா தூக்கிட்டு போக வேண்டிய சூழ்நில வந்துருச்சு இதுக்கா என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே செல்லும் இப்படி போயிட்டியே தங்கம் இப்படி போயிட்டியே போயிட்டியே எல்லாரும் வெளியவாங்க அப்படின்னு ஹேக் அப்படி வரும்போதே அந்த மரத்தோட கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சு வாழ்ந்த கத்துறான் ஹாகோர்ட்ஸ் பள்ளி இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்களையும் குரல் கேக்குற மாதிரி அதே மாய சக்தி உபயோகிச்சு பேசுறான் உங்களோட ஈரோ செத்துட்டான் போறீங்களே அந்த குழப்பைய பயந்து ஓட முயற்சி பண்ணிய கையில மாட்டி செத்துட்டான் மினர்வா அழுறத பார்த்து பெல்லாட்ரிக்ஸ் பயங்கரமா சிரிக்கிறா ஹேரிக்கு உடனே எதுவுமே நடக்கலன்னு சொல்லணும்னு ஆசை ஆனா இப்ப சொல்லி பேசணும்ல கொஞ்சம் நேரம் போட்டோம் இவன் நான் அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது சம்ம கிடைக்கும் அதுக்காக நான் திரும்பவும் வாழ்வை தேர்ந்தெடுத்து வந்தேன் வழியும் வேதனையும் நிறைந்த இந்த உலகத்தை தேடி நான் திரும்பவும் என்னோட முழு சாய்ஸ் என்னுடைய முழு தேர்வு நானே தேர்ந்தெடுத்து திரும்பி வந்திருக்கேன் இதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் அழுறாங்க அமைதியாருங்க ஏரி பாட்டு உங்களோட ஈரோட நிலைமையை பாருங்க இவனுக்காதான சண்டை போட்டீங்க கால் கீழவேடா அப்படின்னு வாழ்ட மாட்டு சொல்றான் ஹாக்ரிட் அழுதுட்டே தன்னுடைய உடம்பு பயங்கரமா அழுகையில பயங்கரமா அதிர்து ஹேக்ரிட் அப்படியே ஹேரியோட உடலை அப்படியே வாழ்ட மட்டோட கால்கியில வைக்கிறாரு சி பாருங்க ஏதாவது நாள் செய்ய முடியுதா ஏதாவது செய்ய முடியுதா சொல்லு பா எல்லாரும் சொல்லுங்க ஏதோ வீர தீர சூரியன் உனக்கா சண்டை போட்டீங்களே எப்படி செத்து கிடக்கிறாம் பார் உங்களோட ஹீரோ எந்த நிலைமையில இருக்கான் பார் இல்ல அவன் உன்னை பலான் நீ தான் பைத்தியக்கார குழப்ப டீன ஒரு குரல் கேக்குது வாழ்டமோட்டோட முகம் அப்படியே யார் சொன்னதுன்னு அந்த கூட்டத்துல இருக்கிற ஆளை எட்டி பாக்குறான் பேசினது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு ஹேரியோட பிரெண்ட் ரான் அடுத்து வாழ்டமோட் மனசுல பயங்கரம கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு ஏறுது அடுத்து என்ன செய்ய போறா என்ன சொல்ல போறா தொடரும்